தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்து அபூஹரே அல்லாஹோ என்று அவர்கள் கூறியதாவது நபி சலாஹி வசல்லம் அவர்கள் ஜும்மா நாளை பற்றி குறிப்பிடும் ஜும்மா நாளில் ஒரு நேரம் உண்டு என்று கூறிவிட்டு அந்த நேரம் மிக குறைந்த நேரமே என்பதை தம் கையால் செய்கை செய்து காட்டினார்கள் அந்த நேரத்தில் ஒரு முஸ்லிமான அடியார் தொழுகையில் நின்று அல்லாஹுவிடம் ஏதேனும் கேட்டால் அதை அவருக்கு அல்லாஹ் கொடுக்காமல் இருப்பதில்லை என்றும் குறிப்பிட்டார்கள் <laughs>